அப்புறம் ஈஸ்வர பக்தேகே பரிபூர்ண பலம் ஈஸ்வர பக்தியினுடைய பிரயோஜனம் சரி அரை மணி நேரம் ஆகிப்போச்சு இதுக்கே இனி அரை மணி நேரத்தில் விளக்கம் சொல்கிறதுங்கிறது கஷ்டம் இருந்தாலும் அரை மணி நேரத்துக்குள்ள விளக்கம் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் எந்த ஒரு பொருளும் சும்மா ஒன்றும் உண்டாயிடுறதில்ல உலகத்தில் காரணமின்றி காரியமே கிடையாது கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சுருக்கமான காரணம் சொல்கிறேன் அது இந்த கருத்துக்குள்ளே அடங்கியிருக்கு கடவுளை வழிபடுறதுனால இருக்காரோ இல்லையோ அப்படிங்கிறத முதல்ல வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு இருக்காருங்கிறதான் பரமசத்தியம் சொல்லப்போனால் அவர் தான் க இருக்கார் மற்றதெல்லாம் இல்லை ஓன்லி காட் கடவுளை தவிர ஒன்றுமே இல்லைங்கிறது சாஸ்திரம் பிரம்மைவ சத்தியம் பிரம்மைவ சத்தியம் நேக நானாஸ்தி கிஞ்சனை இறைவனை தவிர ஒன்றுமே கிடையாது மற்றதெல்லாம் வரும் மாய தோற்றம் தான் கடவுளுக்கு அந்நியமாக ஒரு பொருளும் கிடையாது அப்படித்தான் நம்முடைய சாஸ்திரங்கள் ஆணித்தரமாக சொல்றது இப்போ ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு எப்படி சொல்றதுன்னா இந்த பாரு ஈஸ்வரன் இருக்காரா இல்லையாங்கிறது அப்புறம் வச்சுப்போம் நீ ஈஸ்வரனை வந்து இருக்காருன்னு ஒத்துக்கும் அட்லீஸ்ட் ஒத்துக்கும் ஒத்துண்டு அவரை பூஜை பண்ணு வழிபாடு செய் பக்தியோடு பண்ணு நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஈஸ்வரனை பற்றி உனக்கு அந்த மனநிம்மதிங்கிற பிரயோஜனம் கிடைச்சா மன நிம்மதி பொய்யா கடவுளை வழிபட்டு அடையக்கூடிய மனநிம்மதி உண்மையாக பொய்யா கடவுள் ஏன்னா ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் நம்ம முட்டாள்களா விறகில் தீயினன் பாலில் படு நெய்போல் மறைய நின்றுடன் மாமணி ஜோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமேங்குறாங்க அப்படி இருக்கிற போது அவங்கெல்லாம் வந்து சொன்னது அவங்கலாம் வந்து என்ன சொல்றாங்க மாசில் வீணை மாலை மதியம் வீசு தென்றல் வீங்கில வேணில் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலேன்னு சுண்ணாம்பு காலவாள பாடுற இவர் நான் திருநாவுக்கர் சார் எங்கேயோ சாதாரணமாக என்ன வெளியில் நமக்கு கொஞ்சம் வெயில் அடித்தாலே ஒரு மாதிரி இருக்குது சுண்ணாம்பு கால வாயில் இடத்துல அவர் உள்ளே வச்சுட்டான் நீற்றறையில் அங்கே பாடினா பாட்டுது வேற எங்கேயோ பாடினா சிவபெருமானுடைய திருவடியை நான் தியானம் பண்ணுறேன் எனக்கு பிசுறு வீண சத்தம் கேட்குதுங்கிறார் மாசில் வீணை அப்படியே சாயங்காலம் என்ன பௌர்ணமி சந்திரனை பார்த்தா எப்படி இருக்கும் மனசுக்கு அது மாதிரி இருக்குது மாலை மதியம் வீசு தென்றல் குற்றாலத்தில் சீசனில் அடிக்கிற தென்றல் காற்று மாதிரி அற்புதமாக வீசுது வீங்கில வேணில் வசந்த காலம் மாதிரி இருக்குது மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே அந்த வந்து கா தண்ணியில் பட்டு வர்ற காற்று மாதிரி எனக்கு இருக்குது என்னென்னா பகவானை நான் தியானம் பண்ணுறேன்னா எவ்வளவு சக்தி இருந்தால் அது வரும் எவ்வளவு சக்தி இருந்தால் அது கிடைக்கும் இது எப்படி பொய்ன்னு சொல்ல முடியும் எவ்வளோ பெரிய உண்மை இது அதனால் எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டால் அந்த நிம்மதி நமக்கு சத்தியம் இல்லையா இப்போ கடவுளை வந்து காலையில் நம்ம பூஜை பண்ணி அதனால் நமக்கு கிடைக்கிற நிம்மதி இருக்கே அது வந்து நீங்கள் சைக்கலாஜிக்கல் என்ன சொன்னாலும் சரி ஹைப்போத்தீசிஸ்மா இங்கிலீஷில் அது வந்து எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிட்டு போகும் என்னதான் சொன்னாலும் பிரயோஜனம் வந்து சத்தியமாக இருக்கிறதுனால பிரயோஜனத்துக்கு காரணம் சத்தியமாக இருக்கணுமா வேண்டாமா பிரயோஜனம் சத்தியமாக இருப்பதால் பிரயோஜனத்துக்கான காரணமும் சத்தியமாக தான் இருக்கணும் நான் வந்து நிம்மதியை அடையறது நிம்மதி எனக்கு சத்தியமாக தெரியுது அனுபவபூர்வமாக இருக்குது அப்போ நிம்மதி உண்மையாக இருக்கும் பொழுது நிம்மதிக்கான காரணமாக இருக்கிற கடவுளும் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் பொய்யாக இருக்க முடியவே முடியாது அதனால தான் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் கற்பனை சொல்லிட்டு போறான் கல் சிலைன்னு சொன்னா சொல்லிட்டு போறான் செருப்பு மாலை போட்டுட்டா பகவானுக்கு செருப்பு போயிடுதுன்னு அர்த்தமா கிடையாது இந்த உலகத்துக்கு உலக முதல்வன் ஒருவன் உலன்னு முதல் குரல் சொல்லுகிறது அஸ்திகர்த்தா ஸ்திரீ புண் நபும் சகாதித்வா ஜகத காரியதர் அஸ்திகர்த்தா பிரபு என்று ரரவாகமன் சொறது சைவாகம் இந்த உலகத்தில் அழக ஆண் பெண் இந்த மாதிரி வேற்றுமைகள் எல்லாம் இருக்கு இதுதான் சைவ சித்தாந்தத்தில் சிவஞான போத சூத்திரத்தினுடைய சம்ஸ்கிருதம் அது அவன் அவள் அது எனும் அப்படின்னு சொல்லி ஒரு சூத்திரம் ஆரம்பிக்கும் சிவஞான போத சூத்திரம் இல்லை பரமேஸ்வரன் ஒருவன் இருக்கிறாரப்பா சர்வேஸ்வரன் ஜெகத்கர்த்தா ஒருவர் இருக்கிறார் இது ஒன்று கடவுள் இருக்கிறாருங்கிறதுக்கு என்ன காரணம்னா உலகம் இருக்கப்பா உலகம் இருக்குது உலகம் இருக்கிறதுனால இது தானாக உண்டாக இருக்க முடியாது எல்லாம் ஒழுங்காக இயங்கி கொண்டு இருக்குது இப்படி ஒழுங்காக இயங்கி கொண்டிருக்கிறதுனால யாரோ ஒருத்தர் நிச்சயமாக இருக்கத்தான் வரணும் அவர் உயிருள்ளவராக அறிவுள்ளவராகத்தான் இருக்க முடியும் அது ஜட இருக்க முடியாது ஆகையினால கண்டிப்பாக இறைவன் இருக்கிறார் காரியமான உலகம் காணப்படுவதால் இதற்கு காரணம் ஒன்று இருக்கத்தான் வேண்டும் காரணம் எப்பொழுதும் நுண்மையானது காரியம் எப்பொழுதும் பருப்பொருளாக இருக்கக்கூடியது காரணம் எப்பொழுதும் சூக்மம் காரியம் எப்பொழுதும் ஸ்தூலம் ஆ ஸ்தூலமான காரியம் நம்முடைய அனுபவத்திற்கு புலப்படுகிறது சூக்ஷ்மமான காரணம் நம்முடைய அனுபவத்துக்கு புலப்படவில்லை அனுபவத்துக்கு புலப்படவில்லை என்றாலும் பிரத்யமாக தெரியவில்லை என்றாலும் இருக்கிறது என்பதில் யாதொரு சந்தேகமும் இல்லை யாதொரு சந்தேகமும் கிடையாது நான் கேள்விப்பட்டேன் ஒரு உம் கடவுளை வந்து ஒருத்தர் கேட்கிறார் ஒரு ஒரு நாஸ்திகர் போய் ஒரு ஆஸ்திகர்கிட்ட போய் கேட்கிறார் கடவுள் இருக்கிறாருங்கிறது கடவுள் தான் கண்ணுக்கு தெரியலையே இல்ல கண்ணுக்கு தெரியாத ஒன்னு இருக்குன்னு எப்படிங்க சொல்றது இப்படி அவர் கேட்டாரான் நீ வந்து சயின்ஸ் படிச்சிருக்கியான்னு கேட்டார அவர் படிச்சுருக்கேன் அப்படின்னா சயின்ஸில் வந்து பூமி பூமியோட தன்மை என்னென்னா பூமி ஓயாமல் சுற்றிக்கிட்டே இருக்குண்ணா என்ன முன்னாடி நின்றுட்டு தானே இருக்குது எங்கப்பா சுற்று சுற்றினா விழுந்துருவோமே நம்ம எல்லாரும் அப்படின்னா நீ எங்கே பார்த்தியா பூமி சுற்றுறதை பார்க்கவே இல்லை சூரியன் தான்ப்பா இங்கிருந்து அங்கே போகுது இல்லைங்க சூரியன் இருந்த இடத்துல இருக்குது பூமி சுற்றுது நீங்கள் பார்த்தியா பார்க்காம சொல்லாத அப்படின்னா சொன்னான் நமஸ்காரன்னு போயிட்டான் அது மாதிரி வந்து எல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து தான் ஒன்று இருக்குன்னு சொல்ல முடியாது பார்த்து தான் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் அதனால் சிலதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் ஊகிச்சு தான் எங்கள் தாத்தாவோட தாத்தா நான் பார்த்ததில்லை அக்கா தாத்தாவோட தாத்தா இல்லைன்னு சொல்ல முடியுமா நான் தாத்தாவோட தாத்தா இருந்தாருங்கிறதுக்கு என்ன பிரமாணம் நான் இருக்கேன்னு அதான் பிரமாணம் அது மாதிரி இந்த உலகம் வந்து கண்ணு நம்ம கண்ணு உன்னால் காணப்படுகிறது அச்சிந்திய மனசாப்பி அச்சிந்திய ரச்சனாரூபம் இந்த சூரிய மண்டலம் நட்சத்திரங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்கப்பா சூப்பராக பவர் ஏதோ ஒரு சக்தி இருக்கணும் சக்தி இல்லாமல் ஒன்றும் நடக்க எங்கெங்கு காணினும் சக்தி ஏடான் அது பாரதிதாசன் பாட்டுன்னு நினைக்கிறேன் ஆமாம் அதனால் வந்து பரவாயில்ல அதனால் வந்து எங்கெங்கு காணினும் சக்தி ஏடான்னா எப்படி பாருங்க அவர் நாசிகர இருந்தார் அப்புறம் குழப்பம் பக்தியினால் இப்பாரினில் விளையும் நன்மைகள் கேளடின்னு ஒரு பாட்டு இருக்கு பாரதியார் பாட்டு அப்ப இக்கடவுள் இருக்கிறார் உலகத்துக்கு காரணமாக இருக்கிறார் அவரை வந்து நாம என்ன பண்றோம்னா அறிமுகபூர்வமா ஆராய்ச்சி பண்றோம் இப்படி எல்லாம் பண்ணி என்ன பண்றோம் நம்ம ஆராய்ச்சிக்கு உட்படுவாரா இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு நமக்கு புரிகிறது அவருடைய அவருடைய சிறப்பெல்லாம் அதை வைத்து கொண்டு என்ன பண்ணுறோம் அவரை அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம் எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விசேஷம் என்னென்னா நம்முடைய குறைகளே நிறைவான ஒரு கடவுளை இருக்க முடியும் என்று காட்டுகிறது நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கு ஒரு குறைபாடு இருக்குது நமக்கு ஒரு நம்ம நினச்சதெல்லாம் நம்மளால் பண்ண முடியல நினச்சதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாததுனாலேயே நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்க வேண்டியதாகிறது ஏதோ ஒன்று இருக்கப்பா ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி வந்து வேலை செய்கிறது ஆகினால அது நிச்சயமாக நமக்கு இருக்கத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை ஒத்துக்கிறோம் நம்முடைய லிமிட்டேஷனே அன்லிமிட்டெட் பவரை நமக்கு புரிய வைக்கிறது அதுவும் ஒரு ரீசன் இப்படி பலவிதமான கோணங்களில் நாம் அலசி ஆராய்ச்சி பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் கடவுளை ஒத்துக்கிற போது என்ன இதில் ஒத்துக்கிறோம் சும்மா ஏதோ சாமி இருக்குதுன்னு சாமியார் சொல்லிட்டாரு அதனால கும்பிட்றமே நான் அது பிரயோஜனம் இல்லை நீ அறிவு பூர்வமாக ஒத்துக்கணும் நாளைக்கு வந்து உனக்கு எதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னால் சாமியார் சொன்னதெல்லாம் பொய் சும்மா ஏமாத்துறான்னு சொல்லிவிடுவே நீ உன்னுடைய அறிவுனால் இந்த நியாயத்தை ஒத்துக்கணும் இது நியாயமாக சொல்கிறோம் அந்யாயம் இல்லை இது யுக்தி யுக்தமாக ஆ என்னால் நீ இதை ஏற்றுக்கொள்வது இந்த ஏற்றுக்கொள்கிற போது ஆமாம் சுவாமி இதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது கடவுள் உலகத்துக்கு ஒரு முதல்வன் இருக்கிறான் ஆதி பகவன் இருக்கிறான் உலக முதல்வன் ஒருவன் இருக்கிறான் வள்ளுவர் சொன்னார் முதற்றேன்னு அழுத்தி சொன்னார் முதற்றேன்னா தேற்றைகாரம் ஏன்னா நிச்சயமாக இருக்கிறார் நீ ஒத்துக்கிறது ஒத்துக்கிறேன்னா உன்னை யார் கேட்டால் நீ உன்னுடைய குட்டி புத்தியை வச்சுன்னு அல்ப புத்தியை வச்சுன்னு அந்த மகத்தான பொருளை நீ எப்படியேப்பா இட போட முடியும் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு போக்கும் வரவும் விழா புண்ணியன் இப்பேற்பட்ட மாசற்ற ஜோதி அதை வந்து உன்னுடைய குட்டி அல்ப புத்தியை வச்சுக்கிண்டு எப்படி எடப்போடுவேனி அந்த மகத்தான பொருளை வேதம் சொல்லுகிறது அதை மகத்தான பொருள் என்று எவன் உபாசனை செய்கிறானோ அவன் மகானாகிறான் தன் மக ஐத்யுபா சீத மகான் வேதம் சொல்கிறது அதில் ஈஸ்வரன் இருக்கிறார் இதை வந்து நான் ஈஸ்வரன் இருக்காருங்கிறத நான் வந்து பரிபூர்ணமாக அக்செப்ட் பண்ணிட்டுருக்கேன் சொல்லப்போனால் இது நம்பிக்கையாக அறிவான்னா சொல்லப்போனால் இது அறிவுன்னே சொல்லிடலாம் போல் இருக்கு ஏன்னா இந்த நம்பிக்கைக்கு அறிவுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது நம்பிக்கைனா என்னென்னு கேட்டால் நம்ம வந்து மறுக்கிறது இல்லை அதே சமயம் முழுசாக நம்ம அதை பார்க்கவும் இல்லை நான் ஏதோ ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன் நான் என்னுடைய இமய இமயமல அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சாமியார் எனத்துக்கு பொய் சொல்ல போகிறாரு அப்படின்னு நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் நம்புறீங்க அதை நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்கிறீங்க என்னுடைய அனுபவங்கள் கோமுக்குன்னு ஒன்று இருக்கான் அங்கே கங்கை உற்பத்தி தான் அந்த இடம் பார்க்கவே அற்புதமாக இருக்குமா அந்த இடத்துல கங்கை வந்து பிரவாகம் வந்து எடுத்துட்டுருக்கும் ஒரே சேரும் சகதியுமா இருக்குமா ஆனால் அந்த இடம் முழுக்க பனி பனி கட்டிகளாக பெரிய பனி பாறைகள் பிரம்மாண்டமான பனிப்பாறைகள் இருக்குமா அப்படின்லாம் நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த இடம் பார்த்தது இல்லை ஆனால் நான் சொல்கிறது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு நேரில் கண்ணால் பார்த்தீங்களா பார்க்கலை ஆனால் என் வார்த்தையை நீங்கள் நம்புகிறீங்க அதனால் என்னென்னா உங்களுக்கு அதுக்கா நான் பொய் சொல்ல மாட்டாருங்கிற எண்ணத்தினால நம்புகிறீங்க ஆனால் நான் சொன்னது வந்து சரிப்ப வெரிஃபையபிள் பிலீஃபா நான் வெரிஃபையபிள் பிலீஃபா அப்படின்னு கேட்டால் வெரிஃபையபிள் பிலீஃப் அதாவது அதை வந்து ஆராய்ச்சி செய்து அதை கண்டுபிடிக்கக்கூடிய நம்பிக்கை தான் இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னு வச்சோங்க என்ன பண்ணணும் சந்தேகம் போகிறதுக்கு என்ன பண்ணணும் போய் பார்க்கணும் அங்கே போய் பார்த்ததுக்கு பிறகு இருந்தா அது நம்பிக்கையே அறிவா அது போய் நேரில் பார்க்கற போது நம்பிக்கையே அறிவா அறிவு என்ன தகராறு இது எனக்கே நம்ப முடியலையே என்ன அங்கே நேரில் போய் நீங்கள் கோமுகத்தை தரிசனம் பண்ணுறபோது கங்கா உற்பத்தி ஸ்தானத்தை தரிசனம் பண்ணுறபோது அது வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அது உங்களுக்கு அறிவாக மாறிடுறது முதல்ல உங்களுக்கு நம்பிக்கையாக இருந்தது அறிவாக மாறிடுது அதே மாதிரி வள்ளுவர் வந்து எழுத்தெல்லாம் அகர முதல்ல எழுத்துக்கு முதல்ல இருக்கிறது என்னப்பா ஆனால் ஏன்னா ஒருத்தன் புஸ்தகத்தை திறந்தவொன்னே ஆனால் அவனா தெரிஞ்சவன்தான் படிக்கணும் வேறு எதாவது சொல்லக்கூடாதா வள்ளுவர் மரத்துக்கு விதை இருப்பது போல் உலகத்துக்கு கடவுள் காரணமாக இருக்கிறான்னு ஏன் சொல்லப்படாது அதை சொல்லாமல் ஏன் எழுத்தெல்லாம் அகர முதல்ன்னு சொல்லணும் ஏன்னா இது புஸ்தகம் படிக்க துவங்க போகிறாங்க அறிவு நூல் அதனால் வந்து எங்க எதை சொல்லணும்னு உச்சிதமாக சொல்கிறார் வள்ளுவர் எழுத்துக்களுக்கெல்லாம் எப்படி ஆவண்ணா முதலில் இருக்கிறதோ ஆனா முதலில் இருக்கிறதோ அது போல அப்படின்னு விட்டார் ஆ இல்லாமல் மற்ற எழுத்துலாம் உண்டான ஆள் தானே ஆரம்பிக்கிறது அ ஆன்தான் ஆரம்பிக்கிறது அப்போ அத்தனை எழுத்துக்களுக்கும் முதல்ல இருக்கிறது எது ஆனால் ஆனால் ஆனால் தான் வந்து எல்லா எழுத்துக்களும் இருக்குதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது அகாரோவை சர்வா வாக்கு கோபநேஷத்து அகாரோவை சர்வா வாக்கு அக்ஷர் ஆனாம காரோஸ்மின்னு கீதை ஆ அகாரந்தான் காரணமாக இருக்குது அகரமுமாகி அதிப்பனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி என்ன அழகான பாடன்னு பாருங்கள் அகரமுமாகி அதிப்பனுமாகி அதிகமும் ஆகி ஒரு மாணவர் ரொம்ப அழகாக சொல்லிவிட்டார் அகரமாக இருக்கான் பகவான் அதிபனாக இருக்கார் லோகத்துக்கு அதிகமும் அது இந்த உலகத்துக்கு அதிபனாக இருக்கான்னா அவனுக்கு சமமாக அதிகமும் ஆகி அவனுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை அவன் போகணுமான்னு அவர் மேலாய் போறோம் அதனால இப்படி நிறைய இருக்கு சொல்லலாம் இல்ல இந்த பாட்டெல்லாம் பாக்குற போது இந்த கருத்தை எதுக்கு சொன்ன இதுல இருந்தா அங்க போயிடுது நமக்கு மனசு இப்போ வள்ளுவர் சொல்றார் கண்டிப்பா இருக்காருன்னு சொல்றது வந்து வள்ளுவருக்குறிவா நம்பிக்கையா அதை நமக்கு என்ன கதை அறிவு நமக்கு அது நம்பிக்கை வள்ளுவர் சொன்ன மாதிரி வழிபட்டா நமக்கு என்ன கிடைக்கும் நீங்க வந்து வழிபட்டு என்ன சொல்வீங்க வள்ளுவர் சொன்னது வந்து நூத்துக்கு நூறு சரி என்ன அப்போ உங்களுக்கு நம்பிக்கையா அறிவாண்ணா இப்போ எங்களுக்கெல்லாம் இருக்கிறத பார்த்தா கடவுள் நம்பிக்கை மாதிரி தெரியுதா அறிவு இருக்கிற மாதிரி தெரியுதா சொல்லி ஒரு சந்தோஷம்தான் கடவுள் இருக்கிறாருண்ணா கடவுள் தான் அப்பா சித்வான் சாமிகிட்ட ஒரு பையன் கேட்டான் திருவிடங்காரதியில் சுவாமி நீங்கள் ராமகிருஷ்ண பிரமசிட்ட விவேகானந்தர் போய் கேட்டார் நீங்கள் கடவுளை பார்த்துருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க நான் உங்ககிட்ட கேட்குறேன் சாமி ஒரு பையன் கேட்டான் அங்கெல்லாம் காலேஜில் எல்லாம் பையங்கள்லாம் சாமிகிட்ட ரொம்ப உரிமையாக இருப்பாங்க எப்போவுமே சாமி நாங்கள் உங்ககிட்ட கேட்குறோம் சாமி நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு அவரை தவிர தவிர நான் ஒன்றையும் பார்க்குறது இல்லைன்ட்டார் உடனே அது வந்து யோசிக்கவே இல்லை ஏதாவது யோசித்து என்ன பதில் சொல்கிறது திங்க் பண்ணவில்லை வித் அவுட் திங்கிங் அவரை தவிர நான் எதையும் பார்க்கலப்பான்னா என்ன சொல்றது அங்கே எல்லாருக்கும் அப்படியே பிரமிச்சு போயிட்டாங்க காரணம் என்னன்னா அதுதான் அது அதுக்கு பேர் என்ன ஞானம் தான் நம்பிக்கை கிடையாது அப்போ வந்து மகான்கள் வந்து அதனால தான் வள்ளுவர் இன்னொரு இடத்துல சொன்னார் பெரியவங்கள்லாம் இருக்குன்னு சொல்றத ஒன்னை இல்லைன்னு சொல்கிறான் பாரு அவன் அங்கே வரான்னு இங்கே ஓடி போயிடுங்கிறார் திருக்குறள் எல்லாரும் இருக்குன்னு சொல்றத போய் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கானே அவன் அங்கே வந்த கண்டா என்ன பண்ணுவேன்னு கேட்டார் பேய கண்டா போய் என்ன வா காஃபி சாப்பிடலான் கட்டி கிடைக்க கூட்டி போவான் என்னப்பா பண்ணுவேன் அலறி அடிச்சுட்டு ஓடுவேன் பா பேய கண்டா கூடி கொலாவேன் அது மாதிரி ஓடி போயிடுங்கிறார் வள்ளுவர் புல்லரி வான்மைங்கிற அதிகாரத்தில் சொல்றார் உலகத்தார் உண்டு என்பது இல் என்பான் வையத்து அழகையாக வைக்கப்படும் வைக்கப்படும் விட்டார் பேயாக நாங்கள் வச்சிருவோம் நீ பேயோ இல்லையோ நாங்கள் உன்ன பேயின்னு தான் சொல்லுவோம் நமக்கு அவர் சாங்ஷன் பண்ணிவிட்டார் பேய் வருதுன்னு சொல்லலாம் தாராளமாக நாஸ்திகம் வரும்போது அவர் நம்ம ஏன் அவர் சொல் நீ என்ன பேயின்னு சொல்லாமல் நல்லா இனிய உழவாக இன்னாத குரல் அவர் தான்ப்பா சொன்னார்னா இல்லை அவரே தான் சொல்லி கொடுத்தார் இந்த அவனை மாத்திரம் பேயின்னு சொல்லிவிடுன்னு விட்டார் அப்போ தான் நீ ஜாக்கிரதையாக இருக்க முடியும் அவன் வந்து கண்டிப்பாக இறைவன் இருக்கிறான் இந்த வந்து இப்போ சொல்கிற போதே உங்களுக்கு நம்பிக்கையே அறிவான்னா நமக்கே அறிவு வந்துட்ட மாதிரி இருக்குது சுவாமிஜி நம்பிக்கை இல்லை சுவாமி இருக்கார் அப்படின்னா சரி இந்த இருக்கிறாருங்கிற இந்த எண்ணமானது என்ன கொடுக்கறதுன்னா வலிமையை கொடுக்குறது தன்னம்பிக்கையை கொடுக்குறது இதெல்லாம் இந்த பா குரலில்லை இது அடியனுடைய இது அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அது பகவான் சொல்கிறார் நான் சொல்லலை நான் சொல்லலை இது என் மொழிகள் அல்ல பிதாவின் மொழி அப்படி சொல்லிக்கலாமல் அப்போ இந்த குரல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரலில் வந்து விசேஷமாக என்ன இருக்குன்னு கேட்டால் எழுத்தெல்லாம் அகர முதல உலகு ஆதிபகவன் முதற்று அவ்வளோதான் இதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் வஸ்து நிர்தேசகான்னு பேர் இதில் வழிபாட்டு முறை சொல்ல கிடையாது வழிபாட்டினுடைய பயன் சொல்ல கிடையாது இந்த குரலில் சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு பேர் பொருள் இருக்கிறது இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே எல்லாம் அடங்கி போச்சான் வழிபாட்டு முறை அதனால் கிடைக்கிற பயன் இதெல்லாம் நம்ம எடுக்கிறோம் அதில் இல்லை குரலில் இல்லை ஆக வள்ளுவர் வந்து இன்னும் ஒரு ஒரு எழுத்துக்கெல்லாம் முதல்ல ஆணாக இருக்கிற மாதிரி உலகத்துக்கு முதல்ல கண்டிப்பாக கடவுள் ஒருத்தர் காரணமாக இருக்கத்தான் செய்கிறான்னு சொன்னதுனால நம்ம எடுத்து என்ன அர்த்தம் பண்ணிக்கிட்டோம் வழிபாடுன்னு ஒரு நம்ம ஒரு நம்மளாக ஒரு திட்டம் போட்டுக்கிட்டோம் அதனால் அதை ஏற்றுக்கொள்வது அறிவுபூர்வமாக இது மூட நம்பிக்கையா மூடநம்பிக்கைனால் என்ன தெரியுமா அது இன்னொன்று இருக்குது அது பேசணுமே முக்கியமான விஷயம் அது மூட இப்போ நிறைய பேர் வந்து இதெல்லாம் மூடநம்பிக்கை கடவுள் இருக்கிறாருங்கிறதே மூடநம்பிக்கைன்றாங்க அதுக்குள்ளே ஏதாவது மூடநம்பிக்கைகள்லாம் இருக்கான் இருக்கிறா இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளையார் பால் குடிக்கிறார்னா அதெல்லாம் வேணால் நம்ம தூக்கி போட்டுடலாம் அந்த பால் பிள்ளையார் பால் குடித்தா என்ன என்ன பிள்ளையார் இருக்கார்ப்பா என்ன கடவுளுக்கு எத்தனையோ வடிவமே கிடையாது எத்தனையோ வடிவங்களில் அவரை வழிபடுறோம் அதனால் பிள்ளையாரை வந்து ஒரு வடிவத்தில் வணங்குறதுல ஒரு தப்பு இல்லை அவர் பால் குடிச்சா தான் இருப்பார்னு நான் ஒத்துப்பேன்னெல்லாம் வேண்டாம் அனாவசியமான வேலை அப்புறம் இன்னொன்று மூட நம்பிக்கை இருக்குது ஏன் சாமி தான் பெருசு உங்கள் சாமியெல்லாம் மட்டமான சாமி அப்படின்னு சொல்கிறாங்களே அது மூட இருப்பது ஒரே பகவான் தான் சொல்கிறாங்களே அவர் காட் எலோன் இஸ்ரியல் காட் யுவர் காட் இஸ் அன்ரியல் காட் ஃபேக் காடுன்னு தான் இப்படிலாம் சொல்கிறாங்க உங்கள் சாமியெல்லாம் உண்மையான சாமியே கிடையாது எங்கள் சாமி தான் உண்மையான சாமி நமக்குள்ளே அந்த குரூப்பு நாராயணனே பெரியவன் தான் சிவனே பரம்பொருள்னா அப்புறம் கடைசியில் இன்னொருத்த வந்தால் ரெண்டு பேரும் இல்லைன்ட்டான் எப்போ நீ வந்து பெருசு நீ சொல்கிறியோ அப்புறம் ரெண்டு பேரும் சொல்கிறதே தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால் இருக்கிறது ஒரே பொருள் அதை சிவன் கூப்பிடலாம் விஷ்ணுன்னு கூப்பிடலாம் ஓர் நாமம் இல்லாமுக்கு ஆயிரம் நாமங்கள் பாடி தெல்லேனம் கொட்டாமோன்னு மாணிக்க வாசர் சொல்கிறார் ஆயிரம் நாமங்கள் மாத்திரமில்ல ஆயிரம் ரூபங்கள் எத்தனையோ ரூபங்களை கடவுளுக்கு கற்பனை பண்ணுறோம் நம்ம எதைத்தான் பூஜை பண்ணலை எதை விட்டோம் நாம் பூஜை பண்ணாமல் இருக்குது ஒன்றும் விடலை மதுரை வீரன் சாமின்னு வச்சு அதுக்கு பிடி சிகரெட் கூட வச்சு நைவேத்தியம் பண்ணி விடுறோம் கல் சாரா எல்லாம் வச்சுக்கூட அது கூட நைவேத்தியம் பண்ணிவிட்றோம் ஒன்றும் விடுறதே கிடையாது சமஸ்தமும் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிடுவோம் எல்லா எப்படியாவது கடவுளை கொடுந்துடும் விவேகானந்தர் சொல்கிறார் இந்த நாட்டில் ஒரு திருடம் கூட பக்திக்கு ஆன்மீகத்தினுடைய அடிப்படையில் தான் திருடுவாங்க திருமங்கை ஆழ்வார் கதையை அதுதானே சொல்லுகிறது திருடி கோயில் கட்டுறார் அவர் அப்படிலாம் படிக்கிறோம் சரி அதெல்லாம் சரியா இல்லையாங்கிற விசாரம்லாம் இப்போ இல்லை என்ன சொன்ன கடவுள் நம்பிக்கை அவ்வளவு உயர்ந்ததாக இருக்குது அதனால் நமக்கு கிடைக்கிறது என்னென்னா விவேகானந்தர் சொன்னார் எங்கோ இருக்கின்ற கடவுளை நம்பாதவனை நாஸ்திகன் என்று பழைய மதங்கள் புகட்டின நான் கூறுகிறேன் தன்னம்பிக்கையற்றவனே நாஸ்திகன் அப்படின்னார் ஆனால் அது ஒரு அவர் உணர்ச்சியை தூண்டுறதுக்காக அப்படி சொல்லியிருக்கார் ஆனால் அவருக்கு பரம உண்டு அதனால் அவர் என்ன நான் என்ன இந்த இடத்துல சொல்கிறேன்னா தன்னம்பிக்கையை கொடுப்பதே ஈஸ்வர விசுவாசம் ஈஸ்வர விஸ்வாசம்தான் ஆத்ம விஸ்வாசத்தை கொடுக்குறது என்னால் எல்லாம் செய்ய முடியும் ஏன்னா கடவுளுடைய குழந்தப்பா நான் பக்தன் நான் அவர்கிட்ட கேட்பேன் அவர் கொடுக்க உற்று வார பார்த்துடுறது அவர் ஒரு கை ஏன்னா எனக்கு என்ன வேணுமோ அவர்கிட்ட கேட்பேன் இப்போ இல்லாட்டி அடுத்த பிறவிலாக கொடுத்துருவாரப்பா அப்படின்னா என்ன அசையாத நம்பிக்கை பாருங்க அதுதான் தன்னம்பிக்கை நான் நான் ஒன்றும் அவசரப்பட மாட்டேன் ஆனால் கொடுப்பார் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது இவனுடைய தன்னம்பிக்கை என்னென்னா மலை போன்று உறுதியான தன்னம்பிக்கை இதை சில சமயம் ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பேன் அவன் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டவொன்னே அதெல்லாம் அப்போங்க இப்போ போச்சு என்ன தன்னம்பிக்கை தளர்ந்து போயிடும் அது வீக்க இவனுடைய தன்னம்பிக்கை ஒரு நாளும் வீக்காகவே ஆகாது வள்ளுவர் இவர் பாரதியார் சொல்கிறார் அது நம்பினார் கெடுவதில்லை நான்கு வரை தீர்ப்பு அம்பிகையை சரண் புகுந்தால் துன்பங்கிறது கிடையாதுங்கிறார் துன்பமே இயற்கை என்னும் சொல்லை மறந்திடுவோம் இன்பமே வேண்டி நிற்போம் யாவும் அவள் தருவாள் இது என்னது என்ன நம்பிக்கை அது தன்னம்பிக்கை யாவும் அவள் தருவாள் நம்பினார் கெடுவதில்லை இந்த வரியை தான் படிக்கணும் துன்பமே இயற்கை என்னும் சொல்லை மறந்துடுவோம் இன்பமே வேண்டி நிற்போம் யாவும் அவள் தருவாள் அப்படி படித்தாதான் அதுக்கு உயிரே நம்பினார் நான்கு மறை தீர்ப்பு அம்பிகை அதிக வரம் பெறலாம் எல்லாம் கிடைக்கும் நிறைய பேருக்கு இப்ப தமிழ்நாட்டில் கேட்க வேண்டியிருக்கு மற்ற ஊராக இருந்தா பரவாயில்லை இந்த தமிழ்நாட்டில் அடிக்கடி கேட்க வேண்டியிருக்கு இங்கதான் வந்து நாஸ்திகத்துக்கு ஒரு டிரஸ்ட் வேற எந்த ஊர்லயும் கிடையாது ஸ்திக அமைப்புக்குன்னு ஒரு பெரிய ட்ரஸ்ட் காலேஜ் எல்லாம் நடக்கிறது நம்ம ஊர்லதான் என்ன ஆகும் அப்பா அவர் இவர் மாணிக்கவாச்சு சொல்றார் இறைவனிடத்துல அன்பு இல்லாதவனை கண்டா பயந்து ஓடுங்கிறார் மத்த எது அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில்னு ஒரு குரல் இருக்கு இல்லையா யாருக்கு வேணாலும் பயப்படாம இருக்கலாம் வந்து சொல்றார் என்ன ஏன்னா ஆவுரித்து தின்னும் புலையரேனும் கங்கை வாழ் சடைக்கி அன்பராகி அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரேங்கிறார் கண் அதாவது கடவுள்கிட்ட பக்தி இருக்கிறவன் பசுமாட்டை கொண்டு தோலை உரிச்சு சாப்பிட்டா கூட அவங்ககிட்ட நான் அன்போடு இருப்பேங்கிறார் ஆனால் இறைவனிடத்தில் அன்பில்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு மாறே அஞ்சு மாறேங்கிறார் அன்பில்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு மாறே பயமாக இருக்குங்கிறார் ஈஸ்வர பக்தி இல்லாதவனை பார்த்தா எனக்கு ஒரே பயமாக இருக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நாஸ்திகம் பேசி நாத்தழும் ஏறினர் இப்படிலாம் சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறேன் நான் இதோடு முடிக்க போகிறேன் அரை மணி நேரம் முடிஞ்சு போச்சு இந்த முதல் குரலுக்கு தான் எனக்கு விளக்கம் சொல்கிறது இன்னும் அது கூட எனக்கு முழுமையாக சொன்ன நிறைவு கிடையாது ஏன்னா நான் இதுக்கெல்லாம் நீண்ட நேரம் முறை சொ முகவர சொல்கிறது விளக்கம் சொல்கிறது பழக்கம் அது இறைவன் நிச்சயமாக இருக்கிறார் நிச்சயமாக இருக்கிறார் என்பது அறிவுபூர்வமான நம்பிக்கை ஆரம்பத்தில் பிறகு நம்பிக்கை நீங்கள் அறிவாகவே ஆகிவிடுகிறது நம்பிக்கை அறிவாகிறது இன்னொரு ஒரு சூக்மம் சொல்லிடுறேன் கடவுள் இல்லைங்கிறது நம்பிக்கையே அறிவா கடவுள் இருக்கிறாருங்கிறது நம்பிக்கை இருக்கிறாருங்கிற நம்பிக்கை வழிபட்டால் என்னாகும் காலப்போக்கில் அறிவாக மாறிடும் கடவுள் இல்லைங்கிறது நம்பிக்கையே அறிவா நம்பிக்கை நம்பிக்கை வந்து அறிவாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்போ இதில் வந்து எது தெரியுதுன்னா கடவுள் தான் புத்தி சொல்லணும் அவங்களுக்கெலாம் ஒருத்தர் வந்து உதயணாச்சாரியார்னு உதயணாச்சாரியார்னு ஒரு பெரிய மகான் வந்து நியாய குசுமாஞ்சலின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார் அந்த புஸ்தகத்தில் கடைசியில் அவர் சொல்கிறார் ரெண்டாயிரம் ஸ்லோகமும் இன்னும் நான் அது சரியாக பார்த்ததில்ல பெரியவங்களாம் சொல்லி கேட்டிருக்கேன் நான் அதில் வந்து கடவுள் இருக்கிறார்னு நிரூபிக்கிறதுக்காக ரெண்டாயிரம் ஸ்லோகம் இத்தனையும் எழுதி விட்டு கடைசியில் சொல்கிறார் இவ்வளவு சொல்லி உனக்கு புத்தி வரலன்னா அந்த கடவுள் தான் உன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நூலை முடிச்சுட்டர் ஆக இதுக்கு மேலே யுப்தி சொல்ல முடியாது அதுலேயே நாலஞ்சு ஸ்லோகத்துலேயே நிறைய பேர் நம்ம ஆஸ்திக்கு நான் மாறிடுவானா நியாய குசுமாஞ்சனி ஒரு புஸ்தம் இருக்குதுன்னு நமக்கு தெரியுமா நமக்கு வந்து ஷேக்ஸ்பியர் தெரியும் வேறு எல்லாமோ தெரிஞ்சு வச்சுருக்கோம் நம்ம தேசத்து நூலையே நமக்கு தெரியாமல் போச்சு பார்த்தீங்களா தெரியணும் இதெல்லாம் நான் அப்படியே நினச்சிருக்கேன் வேதநெறியில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அபூர்வ நூல்களை பற்றி எழுதணும் எத்தனை கிரந்தங்கள் இருக்குதுன்னு சொல்லணும் தகவல் கொடுக்கணும் இப்போ ஏற்பட்ட புஸ்தகங்கள்லாம் இருக்கப்பா இந்த தே தேசத்தில் சொல்லணும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இனிமேல் நான் வந்து இந்த முகாம் நிறைவு பெறுகிறது அதனால் நீங்கள் இது எப்படியே இந்த கருத்தை நீங்களே கொஞ்சம் சிந்திக்கலாம் உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கேன் உங்களால் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் விவேகானந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஆற்றல் புதைந்து கிடக்கிறது அதுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கோம் அந்த ஆற்றல் உங்களிடமிருந்து வெளியே வர வேண்டும் என்று நான் குருவையும் பகவானையும் பிரார்த்தனை பண்ணுறேன் இந்த அளவில் இந்த ஞானதீபிகா முகாமில் உங்களுக்கு என்னால் என்ற சில கருத்துக்களை சொல்லுவதற்கு வாய்ப்பு கொடுத்த பகவானுக்கு நான் நன்றி நமஸ்காரங்கள் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணுகிறேன் உங்கள் எல்லோருக்கும் நல்ல ஞானம் விருத்தி ஆகணும் ஞான தீபிகா ஞான தீபிகான்னா ஞான தீபத்தை தூண்டுறதுன்னு அர்த்தம் நீங்கள் எல்லோரும் ஞான தீபத்தோடு தான் வந்திருக்கீங்க உங்ககிட்ட ஞான தீபம் இருக்குது அதை வந்து கொஞ்சம் தூண்டுற வேலையை நாங்கள் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் அதனால் தியோஜோன பிரச்சோதயா சாஸ்திரம் சொன்ன மாதிரி உங்கள் புத்தி எல்லாம் நல்ல தர்மமான வழியில் போகட்டும் தர்மமான வழியில் போய் நீங்களும் ரொம்ப பரமசாந்தி அடைஞ்சு அந்த சாந்தியை உலகம் கொடுங்க நம்ம இங்கே தினம் ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம் என்ன பிரார்த்தனைனா தீயவர்கள் நல்லவர்களாகட்டும் துர்ஜனகா சஜ்ஜனோ பூஜாத் நல்லவர்கள் மன அமைதி பெறட்டும் சஜ்ஜனகா சாந்தி மாத்மியாத் சாந்தோ முச்சியேத்த பந்தேபியா அமைதி பெற்றவர்கள் பந்தங்களிலிருந்து விடுதலை பெறட்டும் முக்த அந்யான் விமோச்ச ஏது முக்தி பெற்றவர்கள் மற்றவர்களையும் விடுவிக்கட்டும் முக்தி தரட்டும் ஏனால் நீங்களும் நிம்மதியாக இருந்து மற்றவங்களையும் நிம்மதியாக இருக்கிற வழியை சொல்லி கொடுத்து இந்த ஜென்ம பிறந்த பயனை நன்றாக நீங்கள் உணர வேண்டும் என்று நான் மறுபடியும் மறுபடியும் வாழ்த்துறேன் உங்களுக்குலாம் நல்ல ஆரோக்கியம் இருக்கணும் பரிபூர்ணமான ஆயுசு இருக்கணும் நீங்கள் இந்த சாஸ்திரங்களெல்லாம் உங்களுக்கு நல்ல நம்பிக்கை விரத்தியாகணும் நீங்கள் தர்மத்தையெல்லாம் நல்லா கடைபிடிக்கணும் சிறந்த பிரஜையாக இந்த பாரத குல தீபமாக விளங்குவதற்கு நான் பரிபூர்ணமாக வாழ்த்துகிறேன் ஆசீர்வாதம் பண்ணுறேன் பூர்த்தி பண்ணுறேன் ஈஸ்வரஹா भेद व्योमवत குரு மூத விபி வோமவத் வப்தேயிணா ந ம் ஷிஷா ஹரி ஓ